பாரம்பரிய பாடல்கள் குறிப்பு இசை பண் என்பன காரணப் பெயர்கள் பல இயற்பாக்களோடு நிரத்தை ராகத்தை இசைத்தலால் இசை என்று பெயராயிற்று பாக்களோடு இயைத்து உரைக்கப்பட்ட இசையினை நெஞ்சு மிடறு நா மூக்கு அன்னம் உதடு பல் தலை என்னும் எட்டிடங்களிலும் எடுத்தல் படுத்தல் நலிதல் கம்பிதம் குடிலம் ஒலி உருட்டு தாக்கு என்னும் எண்வகை தொழில்களால் சீர்பெற பண்ணி பாடப் பெறுவது பண் எனப்படும் பண்ணுதல் என்னும் வினையடியாக பிறந்தது பண் மிடற்று பாடல் குழல் யாழ் முதலிய இசைக்கருவிகளின் ஒலி இவற்றின் கால அளவை வரையறுக்கும் தாள அமைப்பு ஆகிய இவை மூன்றும் ஒத்து இசைவது இயங்குவது இசை இன்குரல் இசைகளும் யாழ் முரள தன் கரம் சதுரன் சிவபெருமானை ஏழிசையின் தமிழால் போற்றி பரவியவர்கள் நால்வர் பெருமக்கள் முற்கூறிய ஏழிசைகளுள் தாரம் என்னும் இசையே இசை வளர்ச்சிக்கு ஆதாரமாய் முதற்கண் விளங்கியது என்பர் தாரம் என்ற இசை ஆண்மக்கள் குரலிலும் குரல் என்ற இசை இசை மகளிர் குரலிலும் இயல்பாக புலப்படும் என்பர் தாரத்தின் வழியாக உழையும் உளையின் வழியாக குரலும் குரலின் வழிசையாக இழியும் இழியின் வழிசையாக துத்தமும் துத்தத்தின் வழிசையாக விழறியும் விழரியின் வலிசையாக கைக்கிழையும் தோன்றும் என் குரல் துத்தம் கைக்கிளை உளை இழி விழரி தாரம் என்னும் ஏழிசைகளையும் சரி கம பத நீ என்னும் எழுத்துக்களாக பிறள உணர்ந்த நிலை பிற்காலத்தில் ஏற்பட்டுவிட்டது என்பர் இசைத்தமிழ் ஆய்வியல் அறிஞர் காவிரிப்பும்பட்டினம் மறுவூர்பாக்கத்திலே பெரும்பானர்க்கு இருக்கை அமைந்திருந்தது இசை அறிஞர்கள் துணைக்கருவி வாசிப்போர் நரம்பு இசைப்போர் தோற்கருவி வாசிப்போர் கண்டத்தால் பாடுவோர் குறித்த சிறப்பு செய்திகளை சிலப்பதிகாரத்திற்கானலாம் கடை சங்கத்தார் இயற்றிய பரிபாடல் நூலில் இப்போது கிடைத்திருக்கும் பாடல்களில் பலவற்றிற்கு பாடினார் பெயரும் பண்ணின் பெயரும் இசை வகுத்தார் பெயரும் குறிக்கப்பட்டு உள்ளன அவர்கள் வகுத்து எழுதிய இசை முறையும் அம்முறை பற்றிய இசைக்குறிப்பும் இக்காலத்தில் கிடைக்கவில்லை இசைத்தமிழ் நூலாகிய பெருநாரை பெருங்குருகு தேவயிருடி நாரதர் செய்தருளைய பஞ்சபாரதியம் முதலாக உள்ள பழமையான இசை நூல்கள் மறைந்த செய்தியை அடியார்க்கு கூறுகின்றார் சிகண்டி என்னும் செந்தமிழ் முனிவர் செய்தருளைய இசை நுணுக்கம் யாமழேந்திரர் செய்தருடைய இந்திர காளியம் அறிவனார் செய்த பஞ்சமரபு ஆதிவாயிலார் செய்த பரத பாண்டியன் மதிவானனார் செய்த நாடகத் தமிழ் முதலிய நூல்கள் அடியார்க்கு காலத்தே இசை அறிவை பெருக்க பெரிதும் துணை புரிந்தன தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூலுமிழ் செய்யுள் ஆராய்ச்சிக்கு இன்றியமையாது வேண்ட இசை நூல் முடிவுகள் காணப்பெறுகின்றன புதுக்கோட்டையினை அடுத்துள்ள குடுமியாமலையில் மகேந்திரவர்மனால் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டின் முடிவிலே எட்டிற்கும் ஏழிற்கும் இவை உரிய என்ற இசைக்குறிப்பு தொடர் காணப்பெறுகிறது இத்தொடர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் காலத்திய கிப்பி ஏழாம் நூற்றாண்டு இசை மரபினை தெளிவாக தெரிவிப்பனவாம் என்று யாழ்நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார் கிப்பி எட்டாம் நூற்றாண்டில் பன்னிசை வல்ல பாணபத்திரனார் வாழ்ந்தனர் நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி பழந்தமிழ் பன்னிசை அடைவு உடையதே திருப்பானாழ்வாரும் பன்னிசை வளர்த்த பான்மையர் ஆவார் கிப்பி பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாதர் பன்னார்ந்த சந்தமிழ் பாடியுந்த பரம ஞானி ஆவார் திருமுறை நெறிபோற்றும் தீன்தமிழ்ச்செண்ணாவலர் பாம்பன் குமரகுருதாசுவாமிகளும் பன்னிசைப்பணவல்களை பாடியாதூரணிகளாம் மணிவாசக பெருமான் திருவாய்மலர்ந்தருளிய திருக்கோவையாரில் மதுரையில் இசைஆய்வு செய்த ஓர் இசைச்சங்கமும் விளங்கியிருந்த குறிப்பு வரும் திருவாக்கால் உணரலாம் கூடலின் ஆய்ந்த தீந்தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ அன்றி ஏலிசை சூழல் புக்கோ என்பதாம் ஏலிசை சூழல் புக்கோ என்ற தொடர் ஓதி ஓதி மகிழ்வதற்கு உரியது பண் சுமந்த பாடல்களை ஓதி மகிழும் ஓதுவாமூர்த்திகள் இன்னின்ன காலங்களில் இன்னின்ன பண்களை ஓத வேண்டும் என்ற குறிப்பும் உண்டு பகற்பண்கள் பத்து புறநேர்மை காந்தாரம் பியந்தை கௌசிகம் இந்தளம் திருக்குறுந்தொகை தக்கேசி நட்டராகம் சாதாரி நட்டபாடை பழம்பஞ்சுரம் பஞ்சமம் என்பனவாம் இரவு பெண்கள் எட்டு தக்கராகம் பழந்தக்கராகம் சீகாமரம் கொல்லி கொல்லி கவ்வானம் திருநேரிசை திருவிருத்தம் வியாழக்குறிஞ்சி மேகராக குறிஞ்சி குறிஞ்சி அந்தாளி குறிஞ்சி என்பனவாம் பொதுப்பண்கள் மூன்று செவ்வழி செந்துருத்தி திருத்தாண்டகம் என் நம்பியாண்டார் நம்பிகள் காலத்தே திருநீலகண்டையாழ்ப்பாணர் மரபிற்பிறந்து இசைத்துறையில் வல்ல பாடினியார் ஒருவரைக் கொண்டு பழைய பன்முறைகளை அடியொற்றி இசைவகுத்த செய்தி நாம் அறிவோம் அங்கனம் வகுக்கப்பட்ட தேவாரப்பன் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை சிறப்புற்றிருந்தது கிபி ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒன்றில் வடநாட்டில் தௌலதாபாத் தேவகிரி இராச்சியத்தின் அவைக்களப்புலவராக விளங்கிய சாரங்க தேவர் தமிழ்நாட்டிற்கு வந்து தேவாரப்பண்களை நன்கு உணர்ந்து தாம் இயற்றிய சங்கீத ரத்நாகரம் என்ற இசைநூலில் தேவாரப்பண்களை பொன்னேபோல் போற்றி வை வைத்துள்ளனர் தக்கராகத்தின் விபாஷையாகிய தேவார வர்த்தணி என்றும் மாடவ கைசிகமாகிய தேவார வர்த்தனி என்றும் தக்கராகம் கௌசிகம் ஆகிய தேவாரப் பண்களை இவர் முறையே குறித்துள்ளமை காணலாம் இடைக்காலத்து இசை மரபிற்கு பின் தஞ்சையில் மகாராஷ்டிர ஆட்சியில் ஏற்பட்ட பிற நாட்டு இசைக்கலப்பினாலும் பிற மொழி இசைப்பாடல்களாலும் பழைய பன்முறை இசையமைதி மெல்ல மெல்ல வளர்ச்சி குன்றிய காலத்தில் பன்னொன்று இசைப்பாடும் ஓதுவாமூர்த்திகள் பழந்தமிழ் பன்முறை பாதுகாக்கப் பெற வேண்டும் என்று சிந்தித்து இன்னின்ன பண்களை இன்னின்ன பதிகங்களை இன்னின்ன ராகங்களில் பாடுதல் வேண்டும் என்று தமக்குள் ஓர் வரையறை செய்து கொண்டனர் முத்தமிழ் காதலாளராகிய திருஞான சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசர் சுந்தரர் மணிவாசக பெருமான் மற்றும் திருமுறை ஆசிரியர்கள் திருவாய் மலர்ந்தர் உடைய திருமுறைப் பாடல்களை எக்காலத்தும் போற்றி பாதுகாக்க வேண்டும் அத்தோடு அவ்வவற்றிற்குரிய பழந்தமிழ் பன்னிசை பேணிகா பேணிக் வேண்டும் என்ற அருள் உணர்வால் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் எழில் விஞ்ஞான சாதனங்களின் வழியே திருநெறி தமிழ்வல்ல ஓதுவாமூர்த்திகளைக் கொண்டு பன்னிசை பாடல்களை பாடச் செய்து வெளியிட்டு போற்றி மிகழ்பவர் தேமதுரத் தமிழோசை உலகமெலாம் பரவும் வகை செய்ய விழையும் மன்னு கொடையாளர் முன்னமரையின் முடிவையெல்லாம் முழங்கு ஞான தவமுனிவர் காரைக்குடி கோயிலூர் தமிழ் வேதாந்த மடம் கோயிலூர் மகா சந்நிதானம் சீன திரு நாச்சியப்ப ஞானதேசிய சுவாமிகள் இவ்வொலிப்பதிவு பிழையை வெளியிடுகின்றார்கள்